அன்றே சொன்னேன் கோயில் ஏன்னா இருந்த இடத்தை மறக்கப்படாது அங்கிருந்துதான் தேவாரத்தை எடுத்ததாக வரலாறு கூறுகின்றது அந்த இடத்தை நினைத்து நினைத்து அதான் ஆரம்பிக்கும் போதும் திருச்சிற்ற மூலம் போதும் திருச்சிற்ற மூலம் சொல்வதாக ஒரு வரலாறு எடுத்தோன்னே நம்ம வந்து குருவனக்க சொல்றது வழக்கம் தெளிவு குருவின் திருவேனை காணல் தெளிவு குருவின் திருநாமம் செத்தல் தெளிவு குருவின் திரு கேட்டல் தெளிவு குருத்தல் தானே அந்த குரு என்ன சொல்லுகின்றார் நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் அவனை கும்பிட்டு அதுக்கு பிறந்த எடுத்துக்குவான் கும்பிட்டு குரு வணக்கம் சொல்லி நாம் எப்பொழுதுமே நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் ஏன்னா அச்சது பொடி செய்த அதிதீரா உங்களுக்கு தெரியும் இல்லையா கைத்தலை நிறைகனை அப்போ உடல் ஒரு கப்பிய கறிமுக நடிவே இரு பார்க்கமது அமர்ந்திருந்தாரே என்ற அவர ஞான சுமந்து நம் மனதுக்குள்ள விநாயகப் பெருமானையும் குருநாதரையை நாம் தரிசித்துக் குருநாதர் நமக்கு யாரு நால்வரு பெருமக்கள் இந்த தேவாரத்தை கொடுத்தவர் தான் குருநாதர் அவருக்கு முன்னாடி நம்ம ஜலகண்ட பெருமானையும் முருகப்பெருமான வணங்கிடுவோம் இன்னைக்கு சஷ்டி பெருவிழா இல்லையா அதனால மனதால் தியானித்துக் கொண்டு நாம் தேவாரத்தை தொடங்கலாம் நால்வர் துதி என்று சொல்வார்கள் தேவாரத்தை கொடுத்தவர்கள் தேவாரத்தை நமக்கு அருளியவர்கள் இந்த உலகுக்கு கொணர்ந்தவர்கள் யானசம சுவாமிகள் நாவக்கூர சுவாமிகள் சுந்தரமுன் சுவாமிகள் மாணிகவார சுவாமிகள் எல்லோரும் எல்லாம் ஓடுவார்கள் மற்ற எல்லாரும் பாடுவார்கள் பூதியர்கள் ஒப்பொழித்த புகழியர்கள் கடல் போற்றி ஆழ் கண்மிதத்தில் அணைந்த விரான் வாயை திருநாவலூர் வன் தொண்டர் பலம் போற்றி ஊழிமல் திருவாத ஊரர் திருத்தாய் போற்றி இந்த பாட்டிலிருந்து நீங்க என்ன தெரிந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த பாட்டை நான் உங்களுக்கு தெரிந்த உங்க நான் தெரிவி பாடி கட்டணி இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு அந்த பாட்டிலிருந்து என்ன ஒரு நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டிருக்கிறோம் குருவனக்கும் அது தெரியும் நிச்சயமா அதை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார் அது ரைட் பெரியவர்களை நாம் கண்டால் முதலில் நாம் என்ன செய்கின்றோம் கும்பிடு போடுறோம் பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்தார்கள் என்றால் வாழ்த்து சொல்வார்கள் சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்தார்கள் இப்படி கும்பிட்டு போறது இல்லை ஏன்னா அப்படின்னா அது சம வயதில் வணக்கம் முடியும்னு சொல்லுவார் உடனே திருவடி நமஸ்காரம் பெரிய நம்ம திருவடிலே சொல்கின்றோம் அந்த திருவடிக்கு அப்படி என்ன வந்தது நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்ததுதான் நாமரச திருமதி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் சாமியுடைய திருவதி குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்போம் பனித்த பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் எடுத்த பொற்பாலமும் காண பெற்றாலதா நாமரகிறார் இந்த திருவடிக்கு மருடைய திருவடியை சுமந்து கொண்டு வந்த வரத பெருமான் வரலாலும் தெரியும் உங்களுக்கு என திருவடியை வைத்து அருளாட்சி செய்திருந்தார் அரசாட்சி அந்த திருவடிக்கு உண்டான மகத்துவம் அதைதான் இந்த பாட்டிலே ஊழியர்களோன் வெப்பளித்த முகலியர்களோன் கடல் போற்றி கடல் என குழந்தை ஆயுவிதை கண்மிதத்தில் அணைந்ததுதான் அடி போற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களா அடி பிரதோஷம் இருக்கோம்ல மூன்றாவதாக வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி பாதத்தூழிமலி திருவாத ஊரர் திருத்தாய் போற்றி இந்த மூன்று பேர்ல நாலு பேர் பெரிய நீங்க வகைப்படுத்தி பாருங்கள் ஞான சம்பந்த பிறந்ததி அவர் வந்து அதற்கு மேல் முருகனுடைய அவதாரம் முருகன் அங்கிருந்து ஆறு உண்மை அவருக்கு தான் அதனால மூன்று குடித்து அவர் வந்து பாடிட்டார் எல்லா பாடல்களையும் அடுத்தது மூன்றாம் அவருக்கு போங்க சுந்தரமுசாமிகள் உங்களுக்கு அன்றே சொந்தம் சுந்தரா வாழ்னார் வந்துட்டார் அவருடைய பிரதீபே வெளியில் வந்துருச்சு அவர் என்ன செய்யும் ஏற்றான் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலதே சொன்னார் அந்த ஏரியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருந்து கொஞ்சம் உடனே அந்த ஏரியில் தண்ணி வந்தது தண்ணியில முதல வந்து முதலில் வந்த பாலகனை மீட்டு கொண்டு ஒரு வருஷம் எவனத்தோடு ஒரு கருப்பொருளே இல்லை ஞானசம்பந்த மயிலாப்பூர்ல பூம்பாவை பெண்ணாக்கினார் ஆனா அதற்கு கருப்பொருள் சாம்பல் இருந்தது கையில் நாகரசர் குருந்தகை சடையா என்னுமால் சரண் எனுமால் விடையா என்னுமால் வெருவா விழுமாள் மலரும் மறு உடையாய்தகுமாய் இவள் நெறியனா வணிக நெறிந்து விட்டான் இங்க பிம்பரமஸ்தானிலேயே எந்த விதமான கற்பொருளையா அவர் ஆதிமன்றம் பெருமாள் சோதியெருமானுடைய பிரதீபமாக வந்தவர் சுந்தரா வருகாதான் இல்லாடி சாமியை போய் மக்கள் கண் என்றால் வாழ்ந்து போகிறேன் கண்ணை கொடுக்காட்டி போனா நீயே வச்சுட்டு போய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு அர்த்தம் அவரிடையே கேள்வி கேட்கறது எதிரும் மறைப்பொருள் முதல்ல காஞ்சிபுரத்தில் இடக்கண்ணை கொடுத்து விட்டார்கள் தாராது ஒழிந்தால் கொடுக்கா விட்டால் வாழ்ந்து போயிட்டு போய் யாராவது சாமியை பார்த்து சொல்ல முடியுமா நம்ம ஆசாமியை பார்த்து சொன்னாலே அழக வந்துடுவாங்க என்ன நீ என்ன என்ன கேட்கறது அப்படின்னு ஆனால் திருவடிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு என்பதை சொல்லி முதலிலே நாம் பார்க்க வேண்டியது இந்த தோளுடைய செவியன் விடை ஏறி ஓ தூவன் காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்துடைய பரமாபுரமேவிய பெம்மான் இவன் வந்து எனக்கு பால் கொடுத்தவன் ஞான பால் கொடுத்தது யார் என்று அந்த பாட்டை பாடுன இந்த பாட்டை பாடுறதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அன்னைக்கே சொல்லியிருக்கேன் பாட்டை ஏற்றியவர் யார் எந்த ஊரில் இயற்றப்பட்டது யாரால் இயற்றப்பட்டது அதனுடைய பண் என்ன ராகம் என்ன தாளம் என்ன இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்ல பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் பாட்டு பொருள் இவ்வளவு தெரிந்து கொண்டால் நல்லது ஒரே கேள்வியை ஏன் சார் இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருந்தா தான் இந்த பாட்டத்தை நம்ம பாட முடியுமா பாடலாமா இல்ல பாட ஒரு சாதாரணமாக ஒரு மதியம் உணவு எடுத்துக்கிட்டோம்னா வகை வகைய அடுத்தது அடுத்தது அடுத்து அடுத்ததுன்னு ஜாபிகிட்டே போகணும் ஒரு சாதாரண வாழ்க்கையில நான் பார்க்கின்ற ஒன்று ஒரு பாடலை உடனே தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பா என்ன ஒன்றும் கிடையாது அல்லவா அதனால இப்போது நான் முதல் பாட்டை நான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் முதல் பாட்டிலே சீர்காழியம் பதியிலே பாடின ஒரு பாடல் பாடல் திருஞான சோம்சாங்க மூன்று வயதிலே ஞானப்பால் உண்டு பாடிய பதிகங்களிலே முதல் பாடல் என்னுடைய பண் நட்ட பாடை என்று சொல்வார்கள் ராகம் கம்பீர நாட்டை காலம் ரூபகம் இப்பொழுது நாம் பாடலுக்கு செல்ல வேண்டும் பாடல் உங்களுக்கு தெரிந்த காரணத்தால் முதலே நீங்களே எல்லோரும் பாட வேண்டும் ஒருவரையை இரண்டு முறையாக சொல்லுங்கள் கொஞ்சம் வேகமா வரலாம் நினைக்கிறேன் ஏன்னா எதாவது நல்லா பாடுறீங்க இருந்தாலும் மனசுக்குள்ள பாடுற மாதிரி ஒரு தோற்றம் வருது வேற ஒண்ணும் இல்ல நல்லா இன்னொரு மரரா முனில் தே அருள் செய்த நோடு ஏடோடைய டோடைய பித கடைசி பாட்டும் பாடணும் பாட்டை மட்டும் பாடி கூடாது பாடலைனாலும் முதலும் கடைசியுமாவது பாடினும் ஏன்னா அதுக்காக பத்து பாட்டு பாடக்கூடாது நிச்சயமா அது செய்யணும் புஷ்டம் அச்சு கொடுத்துருக்கேன் எல்லாம் பாட்டும் இருக்கு நேர நின்மை காரணமாக நாம் புரித்துக் கொள்ளலாம் தவிர ாகமோடே நுழை கொம்பவை பூண்டு பத்தலோடு கலரா தேந்தன கவர கழிவல் கத்தல் கேட்டல் உடையா பெரியா கழல் தொடு தேத்த பெற்ற மோண்ட பிரமாபுரம் மேவிய பெம்மா நீடி சொல்லிட்டே போலாம் ஏன்னா ஒரு ஒரு பாடலை தாளத்தோடு பாட்டு கடைசி பாட்ட தாளத்தோடு பாடிட்டு மிச்சம் நம்ம விருத்தமாக கூட சொல்லிட்டு போலாம் அதனால ஒன்னும் தப்பு இல்லை எல்லா பாடலும் பாட வேண்டும் கடைசி பாட்டு மட்டுமாவது பாடலாம் ஒரு நெதிய மனவை சொல் ஞான சம்பந்த பொறை செய்த இன்னொரு என்று நம்ம அடுத்த ஒன்னு ஒரு பாட்டை எடுத்துட்டு பழைய பாடகருக்கு திரும்பி வருவோம் ஒரு பாட்டை எடுத்துருவோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கினும் நெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமஸி வாயலி இந்த பாடலை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் ஏதாவது இந்த பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யாராவது தெரிந்திருந்தால் சொல்லலாம் யாரும் யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க வேற கொஞ்சம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு செய்கிற சிறப்பா செய்யும் போது அவங்களை பாராட்டுவதில் எடுத்துக்காட்டு சமையல் எடுத்துனாக்கா இன்னும் அருமையாக பண்ணிருக்கேன் சமைச்ச கைக்கு வளையல் தான் போடணும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய அங்கத்துக்கு ஒரு மதிப்பு சேர்க்கும் வகையில் அப்போ இந்தக்க தோருடைய செவிகன் அப்படின்னு வரும்போது திருவள்ளுவர் சொன்னபடி வந்து செல்வத்தூள் செல்வம் சிவச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் இல்லாம தலை அப்படின்னும்போது நான் தான் பரமேஸ்வரன் எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் அவருக்கு பிறந்த பிள்ளையான சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் பெற்ற முருகன் சொல்லும்போது செவிகள் எடுத்து ஒரு காரணம் ஆனால் இந்த பாடலுக்கு இந்த இடத்திலே நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றுதான் பார்க்க வேண்டும் குழந்தை இடம் யார் கொடுத்த பாலை உண்டா என்று கேள்வி தம்பி வந்து பார்த்திருக்கார் நீ இவரை பார்த்திய அவர் எப்படி இருந்தார் உனக்கு பார்த்து பேசினே அப்படி எப்படி இருந்தார் ஒரு கேள்வி நம்ம இடையே அவர் உருவகப்படுத்துறார் தம்பியை பற்றி இப்படி சட்டை போட்டு வந்தார் பாயிண்ட் போட்டு வந்தார் கண்ணாடி ஒரு உருவகம் இடத்திலே பார்க்கும் பொழுதே வந்தவர் யார் வந்து இந்த குழந்தை மூன்று வயது குழந்தை ஞானப்பால் கொடுத்திருக்கு அப்பதான் குழந்தை டெபனிஷன் கொடுக்கின்றது நேர பார்த்தா ரிஷபாரோட சாமி அம்பாஜி நான் அதை காட்சி அளிக்கின்றாரி முதல்ல எங்கெங்கு ஆரம்பிப்பது அவருக்கு யார் வந்து பால் கொடுத்தது உமையம்மை உமையம்மை கொடுத்திருக்கிறார் பால் வண்டு அதை முதலிலே எப்படி சொல்வது ஆனா என்னத்த இருந்தாலும் கணவர் இருக்கும்போது மனைவியை பற்றி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க எதுவும் ஐயா வந்திருக்காங்க அப்போ அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல அம்மா வந்தாங்க அப்புறம் தான் ஐயா வந்தாலும் சொல்ல மாட்டாங்க முதலில் அது இருக்கின்றது ஆனா நம்மளுடைய வழக்கம் நம்மளுடைய பாரம்பரியம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரிபுர சுந்தரையுடனாய மருந்தே இப்படி முதல்ல அன்ப பெண் தன்மைக்கு முக்கியத்துவம் அதனாலேதான் ஞானசம்பந்த பிறந்தகை முதன்மையாக சொன்ன ஒன்று பெண் தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று ஆண் தன்னை இப்ப மான்கள் தந்தை சுவருமான் என்று முதலே சொன்னால கடுக்கன் வகையராக சொல்லியிருந்திருக்கிறான் அவர் பார்த்த ஒன்று இடப்பாகம் இடப்பாகத்திலே பார்த்த பொழுது முதலில் தெரிந்தது தோடுவேன் எப்பவுமே நான் இப்ப உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன் எல்லாரையும் அப்படின்னா முதல்ல உங்கள்டு தெரியறது உங்களை பார்க்கிற முகங்கள் தான் நாவரத பிறந்தகை அங்கமாளையிலே சொல்லும் போது தலையே நீ வணங்காய் முதலில் தெரிந்த அவருக்கு தலைத ஏ என் உணம்பிற்கும் சிரசே பிரதானம் ஞானசம்மந்த பிறந்தகை முதலே தெரிந்தது அவர்களுடைய உருவகத்தை பார்க்கும்போது தலை தெரிந்தது அதிலும் உமையன்மை பாகமாக இடப்பாகத்துடைய தோடு அழகாக ஏதா தோடச் சொன்னார் அதற்கும் ஒரு கேள்வி இருக்கேன் அந்த தோடு காலகட்ட கூடாது அந்த தோடு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தை அமாவாசை திடியே பௌர்ணமை திடி ஆக்கின அபிராமப்பட்ட இந்த தோடை தானே வீசி எரிஞ்சா அம்பாய் அதுதான் அமாவாசை திதி பௌர்ணமி திடி தெரி முதலிலே ஏன்னா அப்படி பலவளவுடன் தோற்றுடைய ஒளி வீசுகின்றது முதலே தெரிந்தது தோடுதான் தெரிந்தது பையா ஒரு ஒரு வகையா அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கு அந்த இடம் பொருள் ஏவல் அந்த இடத்தை குறித்து நாம் பார்த்தோம் இந்த பொருள் வேற ஒன்று அதனால அவங்க சொன்னது தப்புணும் நம்ம இடம் பொருளியாவிலே நம்ம வந்து ஒவ்வொரு இடத்திற்கு வந்து இப்ப ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஐயா வந்திருக்காரு தம்பி வந்திருக்கார் தம்பி இங்க வாப்பார் ஐயா வருவீங்களா இரண்டும் ஒரே பொருள் வாங்க இங்க வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் ஆனா நம்ம சொல்லுகின்ற முறை அழைக்கின்ற முறை எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது இப்ப ஐயா இருக்காங்கன்னா ஐயா இங்க வாங்க சொல்லணும் நாம அவரிடம் செஞ்சு அவரை வணங்க வேண்டும் அவரிடம் செல்ல வேண்டும் அவரை இங்க வாங்க நம்ம கூட முடியாது இதுதான் இடம் அதாவது இடத்திற்கு தகுந்தார் போல் இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா அந்த தேவாரத்தில் கொண்டு கூட்டி சொல்லுகின்ற ஒரு முறை உண்டு பால் முறை சிறையாறும் மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் முறையாளே பொதுவார்கள் பாடி வரும் பால் முறை தேனோடு பால் முறையால் முன்வாக்கியை சேர்த்துக் கொண்டவர் இங்கே வா தேனோடு பால் முறையாளே கிளியே இங்கே வா தேனொடுபால் முறையாளி மடக்கிளியே இங்கேவா தேனொடுபாடு முறையா சிறையாரும் மடக்கிளியே இங்கேவா தேனொடுபால் முறையாளி அந்த முன் நாம் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ஒரு வார்த்தையை பொருள் கொள்ள வேண்டுமென்றால் ஒன்று முன் வார்த்தையை சேர்த்துப்பார் இல்ல பின் வார்த்தையை சேர்த்துப்பார் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதையப்போதி துவலுடுத்து நூல் போன்று தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே அப்படிங்கிற வந்து காணீர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேள்வி வருகின்ற எதை வந்து காண வேண்டும் அது எங்கே போய் காண வேண்டும் யார் வருகிறாரோ அவரை நாம் போய் காண வேண்டும் இந்த வந்து காணீருங்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க முன்னாடி அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் உடனே யாரு தோல் உத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் அதாவது காவாலியார் போகின்றார் வந்து காணீர் அழகிய ஆமாத்தூர் ஐயனார்கள் முன்பர்த்து கொண்டே வந்தோம் என்றால் வார்த்தையனுடைய பொருள் நன்றாக புரிந்துவிடும் அதே போல இந்த இடத்திலே நாம் பொருள் கொள்ள வேண்டியது மறுவார்த்தை இருந்தாலும் இந்த இடத்தை பற்றி சொல்லும் போது சொல்ல வேற ஒண்ணும் இந்த தோளுடைய செய்தி பதியத்தை பார்க்குங்கள் இதை தான் சொல்லியிருப்பார் ஏன்னா எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லி வைத்தது இப்படித்தான் என்று சொல்லுவோம் அதனாலதான் அவர் பார்க்கின்ற ஒன்று அவர் பார்க்கணு அதாவது இன்னொன்று பார் குழந்தை பருவம் ஒரு பார்த்தோன்னா அதுக்கு என்ன தெரியும் பழித்துன்னு ஏதோ தெரியுது உடனே அவ்வளவுதான் எங்க தோட்டினுடைய ஒளி அவளை பழியும் தெரியுது அதுக்கு உடனே தோடு உடைய செவியன் அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி விடையேறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய தொடரை பொடி பூசி என் உள்ளங்க இதெல்லாம் அதுதான் இந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் என்றும் சொல்வார்கள் இன்று இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொன்னார்கள் சரியான ஒன்று ஞான சம்பந்த பெருந்தகைக்கு திருமணத்தின் பேரிலே நாட்டம் இல்லை தந்தை சொல் நிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லு பெற்றோர்களுடைய ஒரு வற்புறுத்தல் அவர்களுடைய அபிலாஷை ஏன்னா அவர்களுக்கெல்லாம் குழந்தையாக யாருக்குமே குழந்தைன்னா தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் பேரம்பேத்தி எடுக்க எல்லாம் ஆசை இருக்கத்தான் செய்யும் அவர்கள் பெற்றோர்கள் இந்த மண்ணுலகவாதிகளே அவர்கள் மனிதனாக பிறகு ஞான சம்பந்த குழந்தை என்ன அவர் முருகனுடைய அவதாரம் சாமியுடைய அவதாரம் வந்தவர் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு ஐந்து முகத்தோடு அதோ முகம் சென்று ஆறாவது முகமாக வந்து ஒரு திருமுருகன் ஆண்டு ஊதித்தனன் உலக ஊயர் என்று சொல்றார் அதை போல அவர்கள் வந்து தன்னுடைய இந்த நிலகோல வாழ்க்கையில எல்லா மனிதர்களோட குழந்தைக்கு கல்யாண பருவம் வந்து விட்டது திருமணம் செய்து கொள்ள செய்துவிடும் அவரும் எவ்வளவு சொல்லி பார்க்கின்ற திருமணம் வேண்டாம் ஆனால் பெற்றோர்கள் கேட்பதாக இல்லை திருமணம் செய்து வைக்க வேண்டும் சரி குழந்தை தகப்பனார் தாயார் ஆசைப்படுகிறார்கள் குழந்தை திருஞான பெருமான் குழந்தை அவர் வந்து திருமணம் செய்தது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமல் அப்படி இந்த கல்லூர் பெருமணத்தில் நடந்த ஒரு திருமணம் இருக்கின்றதே அது எனக்கு தேவையற்றது ஒன்றுதான் ஆனால் என்ன பண்ணுவது தகவல் தாயார் தவப்பனாருடைய ஒரு அவர்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்காக திருமணம் செய்து கொள்கின்றார் சரி பண்ணியாச்சு அவருக்குத்தான் திருமண வாழ்க்கையிலே என்பதிலும் நான் ஈடுபாடும் வேற வழியில் திருமண ஆற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் முதலில் தாயார் தகப்பனருக்கு உடனே பாடுகின்றார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கினும் பொருளாவது நாதல் நாமம் நமசிவாயவே நந்தி ராமம் நமசிவாய சந்தையால் இதை சொல்லி பந்தவாதம் அறுக்கவளால் பாட்ட முடிச்சார் பெரிய ஜோதி ஒன்று தோன்றியது சடால் என்னவனால் உள்ள போன்ற உள்ள போ அப்படி அல்லது அவருடைய நோக்க நல் நோக்க எல்லோருக்கும் பதவி கிட்ட வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டு பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரணா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கின்றான் அந்த திருவடி பேரு திருவடி நிழல் இலைப்பாடுவதற்காக அந்த ஜோதியில கலந்துட்டோமா ஜோதி இவருக்கு தெரியும் ஜோதியில உள்ள போனோம்னா தொகுப்போம் ஏன்னா அது வந்தது அவருக்காக தான் ஆனால எல்லாரையும் போ சொல்லிட்டு இவர் உள்ள போனார் ஜோதி மறந்து ரைட் இப்ப இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணிய செயலர்கள் ஏன்னா இவர் சொன்னோன்னு உள்ள போயிட்டாங்க இப்போ ஒரு ஜோதி தோண்டி எல்லாரும் உள்ள போன என்னன்னு அனுபவிக்க வேண்டியது எல்லாம் இருக்கு இப்போ போய் போகிறதுக்கு போய் அவன் வேலை பார்த்துட்டு வர எல்லாரும் சொல்லுகின்ற ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு எதையும் லீவாங்களா நாளை இணைத்து பார்க்கின்றோம் சத்தம்பி தம்பி கேட்ட கேள்விக்கு ஈசன் பதில் நான் சொன்ன மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்களும் விண்கள வேணையும் மூக்கு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையளி நிழலை அவருடைய திருவடி நிழல் எப்படி இருந்ததாக இவர் வர்ணிக்கின்றார் கரெக்டு யாராவது நீட்டு வரையில் போட்டா போடாமல் போவாங்களா முதல்ல அப்படியே போட்டாலும் அவர் எப்படி இருப்பாரு அப்படியே இருந்தாலும் அவர் இப்படி நிதலை பத்தி எல்லாம் இவரை திருவடி நிழலை இப்படிலாம் இருக்கும்னு பாட முடியுமா அந்த மனத்தின்மை வந்துருமா நினைந்து உருகும் அடியாரை நைய வைச்சாரு நம்ம ஒவ்வொரு தான் சாமி தலை பேர் வேண்டுவாங்க நம்ம டெய்லி நான் வந்து கும்பிடுறேன் உன்னை நல்லா ஏன்னா எனக்கு இப்படி கஷ்டத்தையே கொடுத்துட்டு இது சாதாரணம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாக்குறோம் ஒரு படத்துல ஒன்னொரு உத்தர தாண்டவன் ஒரு படம் திரைப்படமா உத்தரஞ்சாரு வி கே ராமசாமி அவர் கோயிலுக்கு வரக்கூடியாரு அவரே அவர் தம்பி இல்ல வி கே முத்துராவலிங்க அவர் ஒரு ஓதுவார் போய் சிவரு மாண்டவ சிவரை நான் திடீர்னு வந்து பாடிக்கிட்டே இருக்கேன் எனக்குறியும்ட ம என்ன வெடிப்பாதா பாடா அதே விடியாம அங்கே அதுக்கு சாமியிட்ட வந்து வழிபடுது அதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யானு அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பம் தேறால் நாமக்கர்கள் நின்னாதார் திருவின் நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு யுத்தமானாய் மண்ணானாய் மன்னவர்க்கோர் அமதுமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்டக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னால் ஏழையேன் என்று சொல்லி ஏற்றுவேனே நீ பார்த்து எல்லாம் செய்யுப்பா அது போதும் எனக்குன்னு நீ செய்யறது செய்ய அவ்வளவுதான் இருக்குறோம் சாப்பிடுறோம் திருப்பி வரும் சாப்பிடுறோம் பழுத்து தூங்குறோம் மறுபடியும் காலையில் எந்த குளிக்கிறோம் எதை கண்டு நாம் என்ன செய்கின்ற அதனால்தான் இடையே இதை புகுத்தினார்கள் நீ போகிற காலத்துக்காக ஒழுங்கா நல்லபடியா இருந்துட்டு போலாம் அப்பா அந்த வந்து அவர் கூப்பிடுற கட்டிட்டு இருக்க வேண்டாம் கேள்விக்கு பதில் எப்படி சொல்றேன் முன்னாடியே போட்டு கொடுத்து இருக்கின்றார்கள் பெரியவர்கள் அல்லாளர் பெருமக்கள் அள்ளி தந்த செல்வங்களாக ரோடு போற நல்லா கோடு போட்ட எல்லாம் ரோடா போட்டேன் போயிட்டு வாங்கடாங்க அதுல போறதுக்கே பாரு இருக்கு நவரு அடிகளார் வள்ளலார் பெருமான் சொல்றாரு கடை நிறுத்தார் சொல்வார் இல்லைங்கிறார் எவ்வளவு போட்டு கெடுக்குப்பா அது எடுப்பதற்குத்தான் ஆள் இல்லை அதனாலதான் இவர் பார்த்தாரு போ சொல்லிட்டு இவரும் உள்ள போனாரு ஜோதி எல்லாருக்கும் அந்த சுதிட்சம் கிடைத்தது உங்களுக்கு தெரியும் இன்னொத்த ஜோதியில போனவர் மணிவாத்துக்கு பிறந்தவை யாரு பொருள்னாரு அதோ அவர் தான் பொருள் உள்ள போயிட்டே இருந்துச்சாரு நான் அவர் உள்ள போயிட்டு ஜோதியிலேயே கலந்துட்டாரு நல்லா சொல்லுங்க ஆச்சாபுரம் கரெக்ட் தான் கொள்ளிட கரை தானே கொள்ளிட கரை ரொம்ப கிட்ட இந்த ஆச்சாபுரம் சொல்லுங்க அதாவது அப்படி அந்த பக்கம் சிதம்பரம் பக்கம் போனீங்கன்னா வழியில கொள்ளியிடனும் ஊரே வரும் அதுல இறங்கி உள்ள கொள்ளிட கரையோரமே போனோம்னா அந்த ஊர் வரும் ஆனால் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு அந்த நினைவே வராது எப்படி என்றால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறோம் உள்ள நுழைஞ்ச உடனே பிள்ளையாரு அவ்வளவுதான் அடுத்தது நேரம் சாமி ஜென்னைக்கு போக வேண்டிய கவாலி கவாலி அவரை நேரம் அம்பாள் தாயே சுத்திட்டு வெளியே போ வீட்டிலிருந்தே செய்யலாமே ஒரு ஆலயத்துக்கு சென்றோம் என்றால் ஆலயத்தை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டாமா கோயில் ஐயா சிவாச்சாரியர் ஐயா நல்ல நல்ல ஒரு அபிஷேக ஆராதனை நல்ல ஒரு ஒரு அருள் தன்மை உடையவர் இந்த கோயிலை அவர் ஐயா இப்படி இந்த கோயிலுடைய வரலாற்று சந்தை என்ன இது எப்போ கட்டினது யாராவது கட்டினது எப்படி இப்படி விசேஷம் இதெல்லாம் கல்வெட்டுலாம் போட்டிருக்கேன் எப்போ வந்தது இந்த சுவாமியினுடைய விசேஷம்னா சாமி எப்பேற்பட்டவர் இல்லை அவருடைய அனுபவத்தன்மை அங்கே பேசும் அவர் சொல்லுவார் ஐயா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு அனுபவத்தை சொல்லுவார் எல்லாம் இருக்கு இதை தெரிஞ்சுதான் நேரம் வந்துட்டு அவர்கிட்ட அவர் ஊதி கொடுத்தா வாங்கி பூஜின்னு மடவுக்கு போயிடுது இது என்ன இருக்கு அதை போலதான் இப்ப சொன்னது கொல்லிதான் போனோம்னா அந்த சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஏன் சார் திருமணம் வேண்டாம் அந்த ஊர்ல போய் ஜோதியில கலக்கிற ஊர போய் எங்களை போய் சொல்றீங்களா அப்படின்னு அங்கேயும் போய் ஜோதியில கலந்துடுறதுக்கா ஆனா சாத்தி போனா நாகேஜி வாங்கிட்டு உடனே போனாபு நமக்கு ஒண்ணும் ஜோதி கிடைக்கிற போறதுல அது வேற விஷயம் இருக்கே அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவருக்கு உதவினர் யாரும் நம்ம என்ன மரம் நடக்கும் அதையும் சொல்லுகின்றார் யானை சொந்த பிறந்தை அவ்வினுக்கு இவ்வினை யார் என்று சொல்லும் அஸ்வரால் செய்வினை வந்து எமை தீண்டஸ்வரா திருநீல கண்டம் என்று சொல்லுகின்றார் ஏன்னா அவரால் முடியும் அவருடைய அவதாரம் யானை சம்பந்தப்பட்ட செய்ய முடியும் மாலையோடும் அடியார்கள் அரசால்வரான அவதாரங்களால் ஒன்னும் செய்ய முடியாது போய் நவகர் ஜாமீன் அடிக்க வர்றாங்களே இப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் இதை பத்தி பின்னாடி பேசுறாங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் இந்த கண்ணீர் வருவது இருக்கிறதே சில பேர் சாமியிட வந்து சாமியுடைய பொற்பாத கமலத்தை பார்த்து விட்டாலே அருவி நேர் கண்ணார் அப்படி நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போன்ற அன்பு முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார தெரிந்தாலும் செய்யாயோ அருள்கோடை திரையிலோக்கிய சுந்தரனே சொல்ற அழுதான் உன்னை பெறலாமே என்று மாணிக்க வாசகர் கூற்று தன்னை அறியாமல் அங்கே போய் சாமியுடைய ஐக்கியமாக கண்ணீர் தன்னை அறியாமலேயே கண்ணீர் வந்துவிடும் மெய் தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார்கள் அது சொல்ல அரும்பி விதிர் விதித்து அங்க போயிருந்தா நமக்கு என்ன தெரியுது நீங்க போய் நீங்க ஜலகண்டும் உங்களுக்கும் ஒண்ணுமே இருக்காது நடுவில் நீங்க இடைப்பட்ட ஒண்ணுமே இருக்காது ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறீர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் ஓதுவார் தான் நாங்கள் ஓதுவார் சமூக யாராறு ஓதுவார்களோ அவர்கள் யாராறு பாடல்களை பாடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஓதுவார் ஓடுகின்ற இரவு யாராக இருந்தாலும் ஓதுவார் தான் நன்னறிக்கு உயிப்பது அவர்களையெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு செல்லுகின்ற தன்மை நமது சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு மற்ற எல்லாரும் மற்ற சாமியெல்லாம் எல்லாரும் தண்டிக்க மாட்டார்கள் கிருஷ்ண பகவான பிரம்மா எல்லாருமே வந்து அவர்கள் கார்ல விழுந்து சரி சரி இவர் மட்டும் நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி போய் நம்ம போய் விழுந்துட்டோம்னா உன்னுடைய தவறு மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்படலாம் ஆனா நீ செய்த தவறு அதற்கு பதில் சொல்லுவது யார் பார்க்கலாமே அதனால் குறைக்குமே குறைந்து வருமே தவிர முழுமையாக குறைந்து வராது ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதிவார்தான் செஞ்சா உள் நன்னெறியை காட்டி இதுல போன்னு சொல்றதுக்கு உண்டானது இது வழி வரும் அதனாலதான் இப்பிலிருந்தே அந்த வழிக்கு நாம் சென் வந்து விடலாம் வேற நான்கினெய்ப்பொருளாவது நான்கு மறையிலே எப்படி சொல்லுவது உணர்த்துகின்ற உண்மை பொருளை நாதன் நாமம் நமசிவாய இந்த நாதன் நாமம் தான் இவ்விளைவி செல்லும் செய்கின்ற ஒன்று அது செய்துவிடுகின்ற ஒன்று அதை நாம் பின்பற்றி அதை சென்று சென்றோம் என்றால் நிச்சயமாக நாம் பெரும் நன்னடை குவிப்பதை நிச்சயமாக நாம் துய்த்துக் கொள்ளலாம் இந்த நமச்சிவாய பதிகம் என்று முழுவதிலே இரண்டு பதிகங்களை கொடுத்தான் யானை பொஞ்சலும் தொஞ்சலுலாத போழிலும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவில் நால்வரும் வஞ்சகமற்று வடி ஆழ்த்த ஆழ்த்த வந்த கூற்று அஞ்ச உடைத்தான் அஞ்சழுத்துமே இது காதலாகி கசைந்து கண்ணீர் அடுத்து நாவுக்கரசர் நற்றுணையாவது நமச்சி வாயுவே சொற்றுனை அடுத்து நற்றவா உனை நான் வரைக்கணும் சொல்லும் நான் நமச்சி வாயுவே அடுத்த ஒரு மணிவாச பிறந்த நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் அவளை எவ்வளவு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சின்ன வார்த்தை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் ஒரு சிட்டிகை நிறம் இந்த நமச்சிவாய திருப்பதியங்களை நாம் பாடினோம் என்றால் உயிர்க்கு உறுதி பயப்பனவாக வருகின்ற இந்த நான்கு பதிகங்கள் வாரியாசன் சொல்வாராம் அடிக்கடி எங்க பெரியவர்கள் சொல்வார்கள் அழகுக்காக நம்முடைய உடம்பை போட்டுக் கொள்வதற்காக எல்லாரும் பண்ணிக் கொள்கின்றோம் இந்த உயிர்க்காக நாம் என்ன செய்கின்றோம் எல்லாம் வாசன திரவியங்கள் மற்ற எல்லா வித விதமான எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உயிருக்காக நாம் செய்கின்றது என்ன ஒன்றுமே அதுக்கு எப்படி உயிருக்கு உறுதி வரும் இந்த நமச்சிவாய பதியங்களை நாம் பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நிச்சயமாக உயிர்க்கு உறுதி பயப்பனவாக வரும் இந்த உயிருடைய பிரிவின் போது எந்த இடையூறுகளும் இல்லாமல் நன்றாக செவ்வனே பயணிக்கும் என்று முன்னையே சொல்லி வச்சிட்டாங்க எல்லாரும் படிச்சு நன்றாக உரு ஏற்றிக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இதுக்கு அவ்வளவு இருக்குறதற்கு மறப்பதற்கில்லை அது நிச்சயமாக உன்னுடைய நமசிவாய நமசிவாய நமசிவாய நமசிவாய் சொல்லிட்டேன் அதனாலதான் எப்பொழுதும் வாயில வர்ற வார்த்தைகள் இரையனு திருநாமத்து கடவுள் நாமமாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய தான் நம் பெரியவர்கள் எல்லாம் நமக்கு பேரெல்லாம் வந்து இறைவனுடைய நாமாவா பேர் வச்சாங்க நான் அதுக்கப்புறம் போகல அதோட நிறுத்திக்கிட்டேன் இதோட நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் போக மாட்டேன் சிவகுமாரா குமாரா முருகா சிவா தண்டாயுபாணி இப்படி பேருக்கு கக்கு கிடையாது அந்த டயத்தில் ஒரு தரம் சரவணா என்று சொல்பவர் எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியே உண்மைங்கிறார் ஒரு தரம் சொன்னாலே நம சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று இவனோடு ஒத்தும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் அப்படி கூட நாம எடுத்துக் கொள்வதற்கு தயங்குகின்றோம் அது சாமி சொல்றாரு ஏ இவ்வளவு தூரம் சொல்றீங்க ரொம்ப தூரம் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்களா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவர் என்ன சொல்றாரு அதுக்குதான் கணக்கு வச்சார் நாற்பது வயது வரலயும் அவன் போறது போட்டும் விட்டுறாரு நாற்பது வயதுக்கு மேல பார்த்த முதல அவனுக்கு ஒரு சுருக்கு போட நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஒரே ஆட்டப்பாட்டம் கவலையல் என்னால் என்னால் என்னால் நான் நான் நான் இது வந்துடும் ஆரம்பத்திலேருந்து அதுதான் அகந்த கிழங்கை அகைந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கேன்றார் குமரபூர் சாமி மீனாட்சி அம்மை விளக்கம் அதுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுதான் ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த மாரி அருளாதர்கள் அள்ளித்தஞ்ச செல்வங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல சொல்லி இப்ப இந்த காதலாயி நாம் ஒரு தடவை சொல்லிவிடலாம் வேத நான்கினும் எய்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே என்று சொல்கின்றோம் நமச்சிவாய திரு மஞ்சுரத்தை நாம் அன்றாடம் சொல்லி பழகுவோம் என்று சொல்லி இப்பொழுது அந்த பாடலைப் பண்ணிலே அமைந்தது ராகம் பைரவி தாளியிலே அமைந்த ஒரு பாடல் சொல்ல எல்லார சொல்லி பாரு கதலயி கசிந்து கல் மல்கி சொல்லுங்க காதலயாகி கசிந்து கல் மல்கி திந்து கண்ணீர் மல்கி சேர்ந்து வந்திரு காதலாகி கதிந்து கண்ணீர் மலகியே கதிந்து கண்ணீர் மலகி ஓதுவமை ஓது நல் நெறி குய்பதேதமை நல்ல குய்பதே இப்ப இந்த ரெண்டு வரையும் நான் சேர்ந்து சொல்றேன் மறுபடியும் சேர்ந்து சொல்லணும் காதலயாகி சிந்து கி மல்கி ஓமே நல்ல குளிப்பதே கதமே நல்ல குளி மு வதே வே நோடிர வேத நாத நாம நம தேவய வே நால்வரையும் சேர்ந்து காதல் கசிந்து கண்ணி மல்கே ஓகுதமே நல்லறி குப்பது வேத நல்கி நோய் மெ பொருள்வது நாதல் நோ இதோட நம்ம இன்றைய ஒப்பை நிறைவு செய்யலாம் எப்பொழுதுமே விஷயங்களை அடுத்தடுத்து அதோட சேர்ந்து பார்த்து கொண்டே வந்து விடுவது அதை போல இந்த விஷயங்களுக்கு காதலாய்க்க செய்த மந்திரமாதிரி நான் அதனிடையே தொடர்பாக எல்லா விஷயங்களையும் நாம் பார்த்து அறிந்து கொண்டு வந்திருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் ஓரளவுக்காக தெரிந்து கொண்டு என்று சொல்வாங்க அதே ஒரு நிமிஷம் இன்னைக்கு சசி பெருவிட முருகனுடைய நாமாளிய ஒருவரை நான் சொல்றேன் எல்லாரும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவரை நினைத்து ஏன்னா சசி இந்த டயத்துல தான் சமுக நடந்து அவர் வெளியே இருக்கின்ற நேரங்கள் ஒரு நிமிஷம் அதை நான் பார்த்து muruga muruga vel muruga muruga muruga vel muruga muruga muruga vel muruga muruga muruga vel muruga பன்னிரு கையெனவே முருக பரிந்தனு காப்பாயே முருக மனித மகிலேறுவே முருக வடிவே தாங்கிய வரதிடுவாய் முருகா முருங்கே முருக முருகா முருகாவே முருகா முருகா முருகா வேல் முருகா முருகா முருகாவே முருகா ிருப்திவேக்கே நம பார்வீடுடைய திவனே போச்சி திருச்சி செம்பலும் அடுத்த சனிக்கிழமை என்று மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் சனிக்க <laughs> சனிக்க